இவ்வுலகம் மற்றும் அதில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும் என்று நபி சொல்லு அலி அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு ஒன்பது இரண்டு ஒன்று எட்டு எட்டு பூஜ்ஜியம்